அவற்றில் பால் தரும் ஆட்டை வழ அந்த நாற்பது குணங்களில் ஒன்றை அதற்கான கூலியை ஆதரவு வைத்தவராகவும் அதன் பலனை உண்மைப்படுத்துபவராகவும் ஒருவர் செய்தால் அவற்றின் காரணமாக சொர்க்கத்தில் அவரை அல்லாஹ் நுழைக்காமல் இருப்பதில்லை என்று நபி சல்லாஹுவா அணி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஆறு மூன்று ஒன்று